ஒருவர் மக்களுக்கு கடன் வழங்குர அவர் தன் ஊழியரிடம் கடன் பெற்று திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படுபவரிடம் நீர் சென்றால் அவருடைய கடனை தள்ளுபடி செய்து இதனால் அல்லாஹ் நம்மை நம் பாவங்களை தள்ளுபடி செய்துவிடக்கூடும் என்று கூறினார் அவர் அல்லாஹுவை சந்தித்த அவரை விட்டும் அவரின் பாவங்களை அல்லாஹ் செய்து செய்துவிட்டான் என்று நபி சல்லு அலி அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு எட்டு முஸ்லிம் ஒன்று ஐந்து ஆறு இரண்டு